<clears throat> रूपाय, नमो நமோ வேதாந்த குரவே புணே கிருஷ்ணாயலோக்கி வேஜாஸி முனி சகூ புருஷோத்தம சே பதா சகசிரம் நருச்சியத்தை ஜன்மராதிஷாத் சுச விஷ்விபு சா சத் தாது ஜன்நாராயணோ நரஹ விபுசம் வரைக்கும் அர்த்தம் விபுங்கிற நாமா வரைக்கும் அர்த்தம் பார்த்துருக்கோம் ஹிண்டிய விவிதம் பிடி நித்தம் விபும் இது மந்திரவாத் அர்த்தம் பாத்திரம் இனி சாத்தி அர்த்தம் பாக்கம் சே நம சீ பூஜையா சத்கரோதி சாதாரணமாக சத்காரம் பண்ணுறது அப்படின்னா மதிக்கிறதுன்னு அர்த்தம் மரியாதை பண்ணுறது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரங்கள்லாம் பகவானே எப்படி பிறரை மதிக்கணுங்கிறத வாழ்ந்து காட்டியிருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்துலாம் பார்க்குறோம் தர்மரை பார்க்குற போதெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறார் யுதிஷ்டிரரை பார்க்குற போதெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறார் யுதிஷ்டர் வயசில் பெரியவர் அதே மாதிரி எத்தனையோ விஷயங்களில் தர்மத்தை வாழ்ந்து காட்டியிருக்கார் கிருஷ்ணர் ராமரும் அப்படி தான் ஆக அவதாரங்களில் வா இது கட்டியிருக்க இது பண்ணியிருக்கார் பகவான் மதிக்கின்றவர்களை மதிக்கிறவர் மதிக்காதவர்களையும் கூட மதிக்கிறவர் அது வேற விஷயம் ஆனால் ஒரு பக்தன் தன்னை பூஜை பண்ணுறான் அப்படின்னு சொன்ன அவனை அவர் பூஜை பண்ணுறார் அதுதான் இங்கே சொல்லியிருக்கு பூஜைய தீ பகுஷ்ருத்தானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா இராமாயணம் ரெண்டு ரெண்டு முப்பத்தி மூணு நன்றாக நிறைய சாஸ்திரங்களை கேட்டவர்கள் வயதானவர்கள் அந்தணர்கள் இவர்களையெல்லாம் உபாசனை பண்ணுகிறார் ராமச்சந்திரமூர்த்தி அப்படி கடவுள் மதிப்பவர்களை மதிக்கிறார் மதிப்பவர் மணமணி விளக்கு அப்படி சொல்லுவ தமிழில் ஆக சத்கரோத்தி சத்கரோத்தின்னா பூஜையத்தி பூஜையத்திங்கிறது பூஜையை செய்கிறார்னு அர்த்தம் பூஜையத்தி சத்கர்த்தா நல்ல காரியங்களை செய்கிறவர்னு அர்த்தம் உண்டு ஆனால் இந்த இடத்துல மதிக்கிறார் சமூகத்தை மதிக்கிறார் பகவானே மதிக்கலைன்னா இப்படி ராஜா அவதாரம் பண்ணி அவதாரத்தோட காரியத்தை செய்கிறதன் மூலம் மதிக்கிறது தானே சாதுனாம் பரித்ராணாம் துஷ்டர்களை நாசம் பண்ணுறார் சாதுக்களை காப்பாற்றுறார் அப்படின்னு சொன்னால் சாதுக்களை மதிக்கிறார் பகவானே தர்மத்தை மதிக்கலைன்னா யார் இது மதிக்க போகிறார் ஆகவே பகவானே அவதாரம் பண்ணி அதெல்லாம் பண்ணுகிறார் ஆஹா பூஜை தீதி சத்கர்த்தா தான் அர்த்தம் என்ன பண்ணுறாரா பகவான் ஒருத்தரை வந்து மதிக்கிறார் அப்படின்னு சொன்ன அவதாரத்தில் மதிக்கிறாரு சொன்னால் தன்னை மதிக்காதவனை கூட மதிக்கிறதுனால என்ன பண்ணி விடுறார் அவனை தன்னை மதிக்கும்படி பண்ணி விடுறானான் கூட மதிக்கிறதுனால அவனை மதிக்கிற மாதிரி பண்ணி விடுறாராம் புரியுறதோ அப்படி பண்ணுவதன் மூலம் பேரைய மற்றவர்களை மதிக்கிறதுன்னா என்னங்கிறத கற்று கொடுத்து விடுறாரு மதிக்கிறதுல பாரபட்சம் கிடையாது எல்லாரும் ஹியூமன் தானே மனுஷனை மதிக்கணும் இப்போது தகுதி படிப்புனால் ஒழுக்கத்தினால் இருக்கிறவனை மதிக்கிறதுங்கிறது ஒன்று இல்லாட்டாலும் சரி ஒரு மனுஷனாக இருக்கானே என்றைக்கி அவன் தெய்வமாகலாம் இப்போ மதிக்கிறதுல என்ன தப்பு அந்த அர்த்தத்துலேயும் சொல்கிறது சாதாரணமாக என்ன சொல்லுவோம் இவனை எல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணாதே அவனை நமஸ்காரம் பண்ணு நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுலேயே சொல்கிறோம் இவாளையெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுவாளா நமஸ்காரம் பண்ணுறதுல கூட சொல்லுவா நான் அவனையெல்லாம் நமஸ்காரமே பண்ண மாட்டேன் சரி நீ நமஸ்காரம் உன்னோடய நமஸ்காரத்துக்கு தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கானாகும் அது ஏதோ அப்படின்னு நம்ம நமஸ்காரம் பெரிய விஷயம் மாதிரி நம்ம நமஸ்காரத்தை எதிர்பார்த்து தான் வாழ்க்கையே நடக்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு ஜனங்களுக்கு ஒரு இது ஒரு அகங்காரம் அதனால் நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது நம்முடைய க்ஷேமத்துக்காகத்தான் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோமே தவிர சில சமயம் தகுதி இல்லாட்டாலும் நமஸ்காரம் பண்ணினா நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது சாஸ்திரத்தில் அதெல்லாம் இருக்குது விவசாய யாரை வணங்கணும் வணங்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது சில விஷயங்கள் இருக்குது இருந்தால் கூட ஒரு நிலைக்கு போயாச்சுன்னா வணங்கத்தக்கவன் வணங்கத்தகாதவன் அப்படிங்கிற இதெல்லாம் மீறி மேலே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வணங்கணுங்கிற அவசியம் இல்லை வணங்குறேங்கிற வணங்காததுனால குற்றமும் இல்லை வணங்கிறதுனால நன்மையும் சொல்ல முடியாது கீதையில் சொன்ன மாதிரி ஒரு செயலை செய்வதால் அவன் பெறுவது ஒன்றும் இல்லை செய்ய செயலை செய்யாததால் இழப்பதும் ஒன்றும் இல்லை நைவதச கிருதயனார்த்தாக நாகிருத்தயனைய கஷ்டன ஆகவே இந்த காண்டெக்ஸ்டில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் பகவான் தான் வாழ்ந்து காற்ற பக ராமாயணத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் பகவானே உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டுறார் அதனால் அவர் சத்கரோதி சத்கர்த்தாவாக இருக்கிறார் நல்ல காரியங்களை செய்கிறவர்னு சிம்பிளாக சொல்லலாம் ஆனால் வியாக்கியானத்தில் இங்கே என்ன பண்ணுறார் சங்கர ஆதிசங்கரர் பூஜையத்தி இது சத்கர்த்தா சாது பூஜையதி மகான் பூஜையதி மகாந்தகா பூஜையத்தி மகான் மகதா மகா மகான் மகாந்தவு மகாந்த மகாந்தம் மகாந்தௌ மகத மகதா பூஜையதி அப்படின்னா என்ன அர்த்தம் மகான்களை பூஜை பண்ணுறார் சரி அப்புறம் என்ன அறுதுன்னா அது மா அவரும் மதிக்கப்படுகிறார் அடுத்தது சத்கிருத்தே சத்கர் சத்கர்த்தே நம சய நம சய நம சீன்ருக்கு சே நம சய நம நிருக்கு அக்காரந்தத்திலையும் இருக்கு இக்காராந்தத்திலையும் இருக்கு படிக்கும்போது பூஜித்தைரப்பூஜித்திருத்த பூஜித்தை அப்படி பூஜித்த பூஜிக்கப்படுபவர்களால் பூஜிக்கப்படுகிறார் இப்போது அவதாரத்தில் வந்து பகவான் சின்ன வயசாக இருந்தாலும் வசிஷ்டர் முதலானவர்கள்லாம் பெரியவர்களாக இருந்தாலும் தசரத சக்கரவர்த்தி வசுதேவர் யசோதா இவங்கள்லாம் பெரியவங்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரிகிறது இந்த சரீரத்தில் இருக்கிற ஆ சாதாரண வஸ்து இல்லை ஈஸ்வரந்தான் இருக்கான் இந்த சரீரத்தில் இது ஜீவன் இல்லை சாதாரண ஜீவனாக இந்த சரீரத்தில் காணப்படலை இந்த சரீரத்தில் இருந்துன்னு பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஈஸ்வரனே தான் இந்த சரீரத்தில் இருக்கான்னு தெரிந்து கொள்கிறார்கள் அதனால் என்ன பண்ணுகிறார்கள் லோக ரீதியில் வந்து குழந்தையாக இருந்தாலும் ஆனால் தத்துவ ரீதியில் சாஸ் இது தர்மரீத்தி மற்றவித கோணங்களில் பார்க்குற போது அந்த ஈஸ்வராம்சங்கள்லாம் இருக்கிற போது என்ன பண்ண முடியும் நமஸ்காரம் பண்ண வேண்டியது அவர்களாலும் வழிபடப்படுகிறார் ஆக பூஜித இரப்பி பூஜிதா பூஜிக்கப்படுகிறார் அவர் எல்லாரையும் பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணக்கூடிய பெரிய மகான்களும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் அகஸ்தியர் எவ்வளோ பெரியவர் அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு போகிறபோது ராமன் அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறார் இதெல்லாம் அவதார விஷயங்களில் ராமாயணம் மகாபாரதம் இங்கெல்லாம் கிருஷ்ணரை பற்றியும் ராமரை பற்றியும் சொல்லியிருக்கோம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறது பொதுவாக பகவான் வந்து वर इीतार अगवाने इी का अत सर्ता सत्कृत सा आज सत् सत्कृत पदम अक इन रीडिंग सत्कृतिह अंत सत्कृति रीडिंग इं भाष्य शिशंकर व्याख्यान का அ சூஜன்தூஜ்யம் இத்த சோஜய் லோகசிரம் உலக நன்மீ முன்னிட்டு எல்லாரையும் சதித்து பூவவத் கிசா எல்லாம் வகரணம் சமசி வியாச்சி லோக பூஜிதானாம் பிரம்மாதீனாம் அப்படி பூஜிதா இத்தியர்த்தா பூஜி தயிரப்பிங்கிறது உலகத்தால் பெரியவர்களால் பூஜிக்கப்படுற பிரம்மதேவர் முதலானவர்களாலும் பூஜிக்கப்படுகிறார் பா எவ்வளோ வியாக்கியானம் பாருங்க இதுக்கெல்லாம் பூஜி தயிரப்பி பூஜிதாங்கிறதுக்கு இத்தனை பாணினி சூத்திரத்தை கோட் பண்ணுறார் எப்படி இந்த பதம் வருது சரி யாரை எப்படி பூஜை பண்ணணுமோ அப்படி பூஜை பண்ணுறார் அப்படிங்கிற அர்த்தமும் இதில் இருக்கான் யாராரை எப்படி எப்படி அவரவர்களுடைய தகுதிக்கு அவரவர்களை மரியாதை பண்ணுகிறார் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது போட்டு பிராமணர்களுக்கு தயிரை கொடுங்கள் கவுண்டின்ய கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மோரை கொடுங்கள் தக்கர கவுண்டின்ய நியாய ததி தீயதான் மோர் வந்து கவுண்டின்ய கோத்திரத்தை சேர்ந்த வாழ்க்கை மோரான் அப்போ கவுண்டின்ய கோத்திரம் மோ தயிர் சாப்பிட்றதுலேன்னு தெரியுது பாருங்க ஆ கோத்திரமாவது சூத்திரமாவது இப்போது நம்ம இதெல்லாம் சொல்ல முடியுமாப்பா சத்கிருதா சரி न्यायवर्ति साध्यभेदान நியத்தீசா நயப்பவத்தையுதான் உதயமா நியாயப்பிரவர்த்தத்தையா சாதுகு சாதுஹூன்னு சொன்னால் என்ன அர்த்தம் மூணு சொல்கிறார் சாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நேரான வழியில் வாழ்கிறவர்னு அர்த்தம் குறுக்கு வழி கோணல் வழி அர்த்தம் எது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வாழ்கிறார் யோகா கிளாஸ் கேம்பில் வந்து நம்ம ஒரு ரொட்டீன் போட்டுருக்கோமோ இல்லையோ இந்த ரொட்டீனை வந்து பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இதுதான் இங்கே விதி அப்படின்னு சொன்னால் இம்ப்ளிசிட்லி ஓபே நம்ம ராகத்வேஷமெல்லாம் இல்லை இது பிடிச்சது என்ன சொல்லியிருக்காளோ பண்ணிவிடுவோம் நம்மளுடைய இதை இதுக்கு நம்ம இல்லை நம்ம இல்லை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இது இதுக்குள்ள இதுக்கு நுழைப்பானே நம்ம சொல்லி ஒழுங்காக கடைப்பிடிக்கிறோன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் தான் சாதுவம் சாதுவாக இருக்கிற தன்மை இந்த மாதிரி பிரபஞ்சத்து இது ஆசிரமத்தில் நம்ம சொல்கிறோம் இந்த விவகாரத்தில் அதே மாதிரி சாஸ்திர ரூபமாக தர்மமாக இருக்கார் ஆகையினால் நியாயப்பிரவர்த்தத்தையா சாது அங்கே இன்னொரு கமெண்ட்ரி பார்த்தோம் அதுவும் சங்கரபாஷந்தான் சொல்கிறார் ஆனால் நியாயவர்த்தின்னு போட்டிருக்கங்க எனக்கு இப்படி பண்ணால் சௌரியமாக இருக்கும் அது இங்கே மேலே போகிறத விட எனக்கு இங்கே வந்ததுன்னா இப்படி நான் போட்டேன்னா போயிடணும் அவ்வளோதான் நியாயவர்த்தி சாதுஹூ பிரிச்சு இங்கே பாருங்கள் நியாயவர்த்தி இங்கே வியாக்கியானத்தை இங்கே போட்டிருக்கேன் நியாயவிர்த்ததையா பேஜ் பேஜாகவே இருக்கக்கூடாது எது வேணாலும் நான் சௌரியமாக நடத்திக்கிற மாதிரி இருக்கணும் நியாயப்பிரவருத்தையா சாதுஹூ நியாயப்பிரவர்த்ததையா சாதுஹூ நியாயவர்த்தி சாதுஹூ அப்படி ரெண்டாக பிரிச்சிருக்காருங்க சரி சிம்பிள் நியாய பிரவர்த்ததையாக சாது இங்கே எப்படி சொன்னாலும் சரி பிரவருத்தி விற்பி வர்த்தனம் எப்படி போட்டாலும் சரி நியாயங்கிற வார்த்தைக்கு இங்கே தர்ம மார்க்கத்தில் நடப்பவர் நேர்மையாக இருக்கிறவர் இத்திருக்குறளில் மாதிரி நடுவு நிலைமை நடுவு நிலைமை எல்லாம் வந்து இந்த எப்படி திராசு இருக்கோ அது மாதிரி இருப்பார் ஒன்றும் அவருக்கு பட்சபாத்தங்கள்லாம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே நியாய நமகான்னு படித்தோம் இங்கே சாதுகுங்கிற பதத்துக்கு நியாயப்பிரவருத்தையாக சாதுகுங்கிறார் ஆ சாத்திய பேதான் சாதயத்தீ இவா நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாமோ சாத்தியம் இருக்குது நம்ம சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட சாத்தியங்கள் எனக்கு இப்படி ஒரு டிசைர் இருக்குது அப்படி ஒரு டிசைர் இருக்குது வாழ்க்கையில் ஒரு நாளாவது பத்ரிநாத்தில் போய் தரிசனம் பண்ணி ஆகணும் வந்து அங்கே போய் ஒரு ஒரு வாரம் ச தபஸ் பண்ணி நான் நல்லதாக சொல்கிறேன் நிறைய பேர் இப்படியாக நினைப்பேன் நிறைய பைத்தியம்மா இல்லையா எனக்கு வந்து இவெல்லாம் வந்து குழந்தைகள்லாம் வெக்கேஷனுக்கு இந்தியாவியாக சொல்கிறது அப்பா அம்மாவும் அது கெளரவாவா நினைக்கிற கிடையிறது இது இந்த டைம் வெக்கேஷனுக்கு எங்கே போல்னா நியூசிலாந்து மால் தீவ்ஸ் சொல்லு கேதார்நாத்ன்னு சொன்னால் வச்சு கூட எப்படி இருக்கும் நம்ம ஊரில் என்ன எடுத்து இப்போ எல்லாம் நம்ம பிலிக்ரிமேஜ் சென்டர்லாம் வந்து பிக்னிக் சென்டராக மாறிடுச்சு அது வந்து என்னது ட்ரெக்கிங் அப்படி தான் சொல்லணும் மவுண்டனியரிங் அப்படி தான் சொல்லணும் அதே இது நம்ம வந்து பிலிகிரிமேஜ் யாத்திரை நாங்கள் நடந்தே கே கேதார்நாத் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறோம் அங்கெல்லாம் டிவைன் பவர் இருக்குல்லாம் சொன்னோன்னு வச்சுங்க ஒரு மாதிரி பார்க்கறது குழந்தைகள்லாம் ஏன்னா இந்த பக்கம் முடிய போடுன்னு இருக்குது அது இப்படி ஒரு முடிய போடுன்ருக்கு அதுக்கிட்ட பேச வேண்டிய த நமக்கு என்ன பண்ணுறது சரி ரொம்ப வேண்டாம் ஆஹ் நியாயப்பிரவர்த்தையா சாது சாத்திய பேதான் சாதயத்தீ இது வா நமக்கு சாத்திய பேதம் எக்கச்சக்கமாக இருக்கு இங்கே வந்து சில பேர் சொல்லுவாள் இங்கே இருந்துள்ள போல இருக்கு சுவாமி இருந்துவிடுங்கனா என்ன முடியுமா நீங்கள் சொல்லிவிட்டால் நானாக சொன்னேன் நீங்கள் தான் சொன்னே அப்படின்னு இல்லை இல்லை ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீங்கள் அதை அப்படியே எடுத்துனு சரி சரி சரி தான் சொன்னேன் வாஸ்தவமாக சொல்லலையோ இல்லையோ சரி சரி என்ன என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கா உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கா அப்படி இருக்குது எல்லாம் வாழ்க்கையில் அப்படி தான் எதை பார்த்தாலும் நமக்கு வேணும் வேணும்னு தோணும் இல்லையா நாகக்கடைக்குள்ளே போய்ட்டு வர்றதுக்குள்ள எவ்வளோ பெரிய குபேரனாக இருந்தாலும் கூட கொஞ்சம் துக்கத்தோடு தான் வெளியில் வருவோம் ஏன்னா அது நான் பார்த்ததெல்லாம் வாங்கிட முடியுமா என்ன அது நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருப்போம் இப்போ வாங்கினதில் இருக்கிற சந்தோஷம் கூட காணாமல் போயிடும் அப்படி என்ன அப்படி வச்சுருக்காரு பகவான் மாயாவை மம்ம மாயா துரத்தேயா அது அவரோட மாய எனக்கு புரியணும் அது ஆஹா நிறைய சாத்திய பேதங்கள் ஏகப்பட்ட எனக்கு ஒரே சாத்தியந்தான் என்னதுன்னா whatever the situation comes i so, i want to be quiet na vandha enna da situation irundhal seri indha pakkam marivi pesinal seri anda pakkam amma pesinal seri rendu verum sollanum <laughs> illaya <laughs> indha pakkam amma indha pakkam marivi anda pakkam ponnu kuzhandigale vaava yaar ennovu solindu potum na cyclone ai maari irukka pora apdina unna kalyanam bandindathukku solluval illaya ஒரு செவு எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாத ஒரு வன்ஸ்து தோணுமே ஏன்னா அவ்வளவு சாத்தியங்கள் அனந்த சாத்தியம் அது எல்லாத்தையும் சுவாமிகிட்ட போய் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிறது வாத்தியார் வேறு அதுக்கு மேலே லிஸ்ட்டு வச்சுட்டுருக்கார் இல்லையா அந்த சங்கல்பம் சொல்ல சொன்னால் சங்கல்பம் ஆசீர்வாதம் சொன்னாதான் வாத்தியார் இல்லாட்டி அவர் வாத்தியாரே இல்லை வாத்தியார்னால் என்ன தெரியுமோ இந்த புரோஹிதம் பண்ணி வைக்கிறவர் இப்போ புரோகிதம் சொன்ன அவர் நிறைய சொல்லணும் த சதுர்விதம் பல புருஷார்த்த சித்தி அர்த்தம்னு சொன்னால் போகிறதாண்ணா அதெல்லாம் சொன்னால் இன்னும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இப்போ சோம யாகம் வாஜப்பேய யாகத்தில் கூட மமோ பார்த்தா கூட கிடையாது அஹம் சோமேன யக்ஷியே அஹம் வாஜப்பேயேனு எக்ஷியே அவ்வளோ பெரிய யாகம் பண்ணுறான் தங்கமாக கொட்டி கொடுக்குறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா வாஜபேயேன யக்ஷியை தான் மமோ பார்த்த சமஸ்துர்தக்ஷை துவாரா ஸ்ரீபரமேஸ்வரர் பிரீத்தியர்ஸும் கூட கிடையாது ஏன்னா அவளுக்கு ஈஸ்வரன் கிடையாது இப்போ எப்படி பண்ணுறா தெரியாது யாகங்கள்லாம் பண்ணுறவா எப்படி பண்ணுறான்னுக்கு தெரியாது ஆனால் அகம் சோமேன நான் சோம யாகம் பண்ணுகிறேன் நான் வாஜப்பேய யாகம் பண்ணுகிறேன் அவ்வளோதான் என்னோடய பாவம் போகிறதுக்காகவும் புண்ணியங்கள்லாம் நிறைய வரதுக்கு ஆகும் நான் வந்து சோமயாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்ச இல்லை எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா பண்ணணும் சொல்லியிருக்கு சாஸ்திரம் நீ சோமயாகம் பண்ணணும் வாஜ்பாய் யாகம் பண்ணணும் அது அது ஒரு கர்த்தவிய கர்மமாகிடுது அதெல்லாம் காமியமாக அது நித்திய நைமித்திகத்தில் சேருமா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் பெரிய விசாரங்கள்லாம் இருக்குது பிராமணனோட தர்மங்கள்லாம் அது வந்துடுச்சு எதுக்கு சொல்கிறேன் இவனுக்கு வந்து இந்த சாத் சங்கல்பத்தை சொல்கிற போது நம்ம என்னெல்லாம் போடுறோம் அரோக திரகாத்ரதா சித்தியார்த்தம் தீர்காஷ் சித்தியார்த்தம் நம்மளும் இங்கே ஒன்று வச்சுருக்கோம் அப்புறம் வந்து சதுர்வித பல புருஷார்த்த சித்தியார்த்தம் கேஸ் ஒரு கேஸ் நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் மூணு இங்கே ஹைகோர்ட்டில் ரெண்டு இங்கே ஒரு ஊரில் இப்போ தான் நேற்றுக்கு ஒரு முந்தா நேத்துக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ராஜத்வாரே சர்வகால் காரிய அனுகூல சித்தியர்த்தம் இங்கே இருக்கிற வர ஜட்ஜு எல்லாருமே ரொம்ப விசேஷமான ஞானத்தோடு வர வெரி குவாலிஃபைடு நீங்கள் அதிசயம்னா அப்படி இருக்கும் இது எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுங்கிறதுக்கு அஞ்சாறு பேர்கிட்ட தெரியாது தனமாக கூப்பிட்டு கேட்டு எழுதுறாரு இப்படிலாம் இருக்கே ஏன்னா அவ்வளோ தூரம் எல்லோரையும் உனக்கு மு நீ தொண்ணூற்றஞ்சி மார்க் வாங்கினாலும் உனக்கு கிடையாது அவன் முப்பது மார்க் வாங்கினாலும் அவங்களெல்லாம் முன்னேற்றணும் அவன் மேலே வந்துவிட்டான் உங்கள்கிட்ட கேட்குறான் தொண்ணூத்தஞ்சி மார்க் வாங்கினவன் நீ கீழே இருக்க முப்பத்தஞ்சு மார்க் வாங்க வாங்கினா மேலே உட்காந்துருக்கான் தனியாக ரூமுக்கு வந்து கொஞ்சம் எழுதி கொடுத்துருங்க கேட்குறான் எல்லாம் நடக்கிறதான் பேசுகிறேன் அதனால் வந்து சுவாமி இந்த சா சாதுவுக்கு அர்த்தம் சொல்லுங்க என்னவோ சொல்லின்றிருக்கேன்னா அந்த சாதுங்கிற பதத்துக்கு அர்த்தத்தை சொல்லச் சொன்னால் என்னெல்லாமோ சொல்லின்னு இருக்கே அப்படின்னா இதெல்லாம் இருக்குது இத்தனை விஷயம் இருக்குது ஒன்றுக்குள்ளே நுழைஞ்சால் எங்கே போகிறது பாருங்குது ஆக வாழ்க்கையில் லிஸ்ட்டு வச்சுட்டுருக்காங்கிறேன் சுவாமிகிட்ட போய் ஏகப்பட்ட லிஸ்ட்டு வச்சுக்கிண்டு ஒன்று ஒன்று எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு பிரிய லிஸ்ட் வேண்ட தக்க தறி நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கறி ஓய்னி அப்படி நேராக சொன்னான்னு வச்சு உங்களை சாமி கும்பிட்றதுல கூட ஒரு புத்தி இல்லாமல் கும்பிடுறான் இப்போ தான் கேட்டேன் சுவாமி சின்மியானந்த மகாராஜ் பேசுகிற சொல்கிறார் அதாவது ஒரு பகவான் வந்து எப்படி எல்லாம் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கார் நம்ம தான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம் சாய்ஸை கடவுள் எவ்வளோ அழகாக நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கார் ஆனால் விவேகத்தையும் கொடுத்துருக்கார் நீ தெரிஞ்சுக்கோ இதில் எது நல்லது பண்ணணும் உனக்கு தெரியணும் இல்லாட்டி நானாக உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொன்னால் உனக்கு அதோடய வேல்யூ தெரியாது நீ வந்து இதில் லைஃப்பில் எதை சூஸ் பண்ணணுங்கிற அறிவு உனக்கு வரணும் நான் உனக்கு நன்றாக நன்றாக பிளஸ் பண்ண தயாராக இருக்கேன் இல்லாட்டி உன்னை சிருஷ்டி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நல்லது கெட்டது தெரியணும் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது எல்லாருக்கு நீ சூஸ் பண்ணுறது ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன் அவள் அப்பா பார்க்குறார் பையன் என்னமோ கு குச்சியை இப்படி ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் அப்படின்னு ஓட்டின்ட்டுருக்கான் பார்த்தார் சின்ன பையன் ரெண்டு வயசு பையன் என்ன பண்ணாரான்னா அவனுக்கு அழகாக ஒரு நேராக உடனே ஒரு கார் எடுத்தார் நேராக போய் கடைக்கு போய் ஒரு அழகான இந்த மரக்குதிரை இப்படி விளையாடுறது இருக்கே அதை கொடுத்தார் வாழ்ந்து கொடுத்த உடனே கொஞ்ச நாள் ஆச்சு ப எப்போ சாப்பிட்றது விளையாடுறது எல்லாம் அந்த குதிரையில்தான் வேறு எதுலேயும் இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அங்கே இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் அங்கே பெரிய பணக்கார வீடாச்சா அரண்மனை மாதிரி இருக்குது அதனால் என்ன பண்ணான்ண்ணா அங்கே வேலைக்கு உள்ள விண்ணாடி போய் ஏதோ ஒரு பக்கெட்டை தூக்கிட்டுருந்தான் தண்ணியை ஓ அப்பா பார்த்துறேன் என்னடா பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னா இல்லை இல்லை குதிரைக்கு தண்ணி கொடுக்க போகிறேன் நான் அப்போ அங்கே இருக்கிற வேலைக்காரங்களும் அவர் கூப்பிட்டார் ஏ குழந்தை தூக்கின்னு இருக்குது கஷ்டப்படுறது வாங்க எடுத்துன்னு வாங்க அதை வச்சோடனே அந்த மரக்குதரையை வச்சு அந்த வாயை தண்ணி தண்ணி விடுறான் அவன் சொல்கிறான் அதாவது குதிரைக்கெல்லாம் தண்ணி குடிக்கணும்னு படித்தேன் அதனால அதுக்கு தண்ணி கொடுக்குறேன் அப்பா பார்த்தார் ஓஹோ இவனுக்கு குதிரை தேவைப்படுறதுன்னு ஒரு குட்டி குதிரை வாங்கி கொடுத்துட்டார் இப்படி வாழ்க்கையில் எல்லாம் கொடுக்குறார் வேணுங்கிறதெல்லாம் பகவான் கொடுக்குறார் கடைசியில் வந்து அவன் என்ன நினைக்கிறான்னா அப்பா நீ தான்ப்பா எனக்கு வேணும் உன் சொத்தல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்கிறோன்னு வச்சுங்க எல்லாத்தையும் நான் சீக்கிரம் கதையை முடிச்சுட்டேன் இல்லாட்டி ஒரு ஒரு கதையாக சொல்லி அவன் கல்யாணம் ஆகி அதெல்லாம் நீங்களே எல்லாம் உட்காந்து எழுதுங்க ஹோம் ஒர்க் அதுக்கப்புறம் அவன் பரிசானது அவன் ஸ்கூ போன லண்டனுக்கு காலேஜில் படித்தது அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வந்தது அதில் அந்த க காலேஜில் இதை பண்ணான் இங்கே பிஹெச்டி பண்ணான் அப்புறம் அந்த இதுக்கு போனால் ஹார்வார்டுக்கு போனால் அங்கே போனால் இங்கே போனால் உலகத்தில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் போனால் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக கல்யாணம் ஆச்சு இப்போ அப்படி சொல்லணும் எப்படி ஒரு வழியாக கல்யாணம் ஆச்சு அப்போல்லாம் கல்யாணம் ஆறுதே தெரியாது இப்போ கல்யாணம் ஆறுதுங்கிற பெரிய விஷயம் ஆ இதனால் ஒரு வழியாக கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்த பிறந்ததெல்லாம் ஆச்சு அவா வீட்டில் ஆயிரும் ப்ராப்ளம் கடைசியில் பார்த்தா அப்பா அம்மா இங்கே எங்கேயோ வில்லேஜில் பக்கத்தில் ஒரு ஆசிரமத்துக்கிட்டே ஏதோ ஒரு இடத்த வாங்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜபம் பண்ணிட்டு தியானம் பண்ணிகிட்டுருக்கா அப்படின்னா ஓடி வந்து அந்த குழந்தை அப்பாட்டு எப்படி இருக்கும் நான் நீங்களே இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க அது மாதிரி பகவான் எல்லாம் வச்சிருக்கார் சாதயத்தி சாத்திய எல்லாம் கொடுக்குறார் அப்புறம் தெரியுறது இதில் எல்லாம் ஒன்றுமே என்ன செல்வத்தில் என்ன மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன குறுநகை போதும் குமரன் குருநகை போதும் அப்புறம் இதில் எல்லாம் ஒன்றும் இல்லை இதிலெல்லாம் சாரம் இல்லைன்னு ஒரு விவேகம் வருது வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படிங்கிறார் மாணிகவாச்சர் வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருகோய்னி வேண்டும் அயன்மார்க்கு அரியோய்னி யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றேன்னர் ஆ ஏ மாம் பிரபத்தந்தே தாம் தீத்தில பகவான் சுழ்ரர் ஒன்பது அத்தியாயத்தில் பார்க்குறோம் நிறைய பேர் என்ன காமைஸ்தைர் பிரபம் நயமஸ்தோயோயாம் யாம் தன ஷையர்ச்சிமி தசாம் ஸ்ராம் தாமே விமியுதா தா மய வின் அந்தவத்து ஃபலம் தப்பமே தேவந்தோ மாந்தி மாமீன் போஷ ஜனங்களுக்கு என் பார்க்குறதெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கணும் போல் இருக்குது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ரூம் நிறைய ரொப்பணும் ரொப்பானந்தான் அது இல்லாட்டி ம எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா வீடு மூளியாக இருக்கான் அது வேறு சொல் ஒரு அழகான விளக்கை ஏற்றி வை என் போருமே வீடு நிறைஞ்சிருக்கும் அதுவும் வெள்ளி வெள்ளி விளக்கு தங்க விளக்கு கூட வேண்டாம் ஒரு அகல் விளக்கே போரும் இப்போ வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலையெல்லாம் அகல் விளக்கு தான் ஏற்றி வைக்கிறான் சௌரியத்துக்கு சௌரியமாக எவனும் தூக்கின்னு போக முடியாது என்ன அது போது அங்கே ரெண்டு ரெண்டு இதை வச்சுடுவான் நான் உங்களுக்கு வர்ணிக்கவே வேண்டாம் புரியும் அங்கே பகவான் சொல்கிறார் என்ன எதை பார்த்தாலும் அது மனசு இழுக்கிறதுங்கிறார் காமை ஸ்தை ஸ்தை ஹிருத ஜானா அதுக்காக வேண்டிய என்ன சொல்கிறான் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு நீ செய்யணும்னா ஆஞ்சநேயருடைய பின்பக்கம் காலுக்குள்ளே பூஜை பண்ணுங்கிறான் நானாக கதை விட்டேன் போ எங்கே போய் கேட்காது எந்த பசங்களுக்கு பண்ணுவான் அதாவது இந்த உனக்கு இந்த பலன் வேணும்னா ஆஞ்சநேயருடைய குதிகால மாத்திரம் பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன் செய்கிறதுக்கு ஆள் இருக்கு நான் சொன்னால் பத்து பேர் பண்ணுறதுக்கு இருக்க இது ரெண்டையும் பண்ணினால் என்ன நடக்கும் சுவாமிஜின்னு நீ யார்கிட்ட கடன் வாங்கினியோ அவன் ஆஸ்பத்திரியில் படுத்து போயிடுவான் இப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் இதுக்கு இந்த இந்த ஒரு இது லைன் கிடச்சதோ இல்லையோ நானும் விடுறதோ இல்லை அப்போது காம அந்தந்த ஆசைகளால் அபகரிக்கப்பட்டு அறிவே இழந்துவிட்டாங்கிறார் ஆசைகள் ஏகராளமான ஆசைகள் ஏதோ இருக்கிறதுல திருப்தி இருக்கப்படாதா தைஹி தைஹி காமேஹி கிருதஜானாக அதுக்காக என்ன பண்ணுறானா பிரபத்தியந்தே அந்ய தேவதாகங்கிறார் இருக்கிற இந்த காட்டேரியை கும்பிடு மாட்டேரி மாட்டேரின்னு இல்லை அதை கும்பிடு இதை கும்பிடு என்னெல்லாமோ கும்பிடுங்கிறான் அதுக்கு இதை நேவேத்தியம் பண்ணுங்கிறான் எல்லாம் பண்ணுறான் பார்த்தான்னா இதை பற்றி விசாரசாகரத்தில் அவர் எழுதுறதை பார்க்கணும் விசாரசாகரத்தில் நிஷலதாஸ் அந்த கிரந்தம் ஃபேமஸ் கிரந்தம் அது முதல்ல ஹிந்தியில் எழுதி அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் வந்தது நம்ம வாசுதேவ பிரம்மேந்திரன்னு இங்கே மாயவரத்தில் தான் எழுதினார் அவர் தான் பெரிய மகாத்மா அதை ஹிந்தியிலேருந்து சம்ஸ்கிருத்தில் எழுதினார் அந்த விசாரசாகரத்தில் வரும் அதாவது இந்த சம்சாரத்தை வர்ணிப்பார் இந்த ஃபேமிலி குழந்தைகள் இவாளுக்கு வர்ற பிரச்சனைகள் அதனால் நம்ம மனசுக்கு ஏற்படுற தாப்பங்கள் நமக்கு பொறுப்பாக வாழ்கிறதுனால ஏற்படுற பல சிரமங்கள் எல்லாம் ரொம்ப வர்ணனை பண்ணுவார் அந்த விசாரசாகரத்தில் அதில் என்ன சொல்லுவார்னா ஒரு சாயபு மந்திரம் தந்திரம் கட்டுறான்னா போயிடுவான் இல்லையா எளநிக்கடை சாயிபுன்னு ஒருத்தன் என்ன அப்படி ஒரு உண்டு அங்கே போனால் அந்த சாயேப இவன் வந்து வைதிகன் பிராமணன் ஆனால் ஒரு முசல்மான் வந்து அங்கே ஏதோ மந்திரம் தந்திரம் பண்ணுறான் அவன் தர்காவில் பண்ணுறான்னு சொன்னால் குழந்தைக்கு எப்படியா சரியானா போகிறோம் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுவான் அங்கே கூட்டின்னு போவான் என்னோடய பூர்வாசிரமத்தில் என்ன கூட்டின்னு போயிருக்காங்க அதனால தான் அனுபவித்து சொல்கிறேன் அந்த சாஹபு இந்த சாஹபு அவங்கக்கிட்ட போய் மந்திரம் சொல்லி கொடு மந்திரத்தை பண்ணேன் தந்திரத்தை பண்ணேன் இப்படி சுவாமியாராக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது வச்சு அப்போ அதுக்கெல்லாம் தைகி எதுக்கு சொல்ல வரேன் இந்த கீதை ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லின்னு இருக்கேன் சாதயத்திவா சாத்திய பேதான் நமக்கு ஏகப்பட்ட சாத்திய பேதங்கள் இருக்குது இது தான் பண்ணி கொடுத்தாரு இன்னும் இது பாக்கி இருக்குதுங்கிறோம் சுவாமிகிட்ட இதை அவனு வேற இதை நீ செஞ்சு கொடுத்தா உனக்கு நான் அதை பண்ணுவேன் அதை பண்ணினா உனக்கு நான் அதை பண்ணுவேன் ஆனால் எல்லாம் பண்ணி கொடுக்குற கீதையில் பகவான் சொல்கிற அந்தந்த தேவதைகளை கும்பிடுற எந்தெந்த ஃபார்மில் கும்பிட்டாலும் நீ நான் தான் ப்ளஸ் பண்ணி ஆகணுங்கிறார் நீ எனி ஃபார்மில் கும்பிட்டுக்கோ யோ யோ த யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையாக அர்ச்சித்தும் இச்சதி தசிய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் அந்த ஸ்ரத்தையை நான் தான் காப்பாற்றுறேன்னு இந்த ஜனங்களுக்கு நான் வைரத்தை அள்ளி கொடுக்க தயாராக இருங்க இது கண்ணாடி துண்டாக கேட்டுருக்கு அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்்பவத்தி அல்பமேதா இது வந்து இந்த அல்பமான விஷயங்களை வச்சு கொண்டு உயர்ந்த விஷயத்தை கோட்டை விட்டுறது இதெல்லாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி இது ஒம்பது அத்தியாயத்தில் இருக்குது எதுக்கு சொல்கிறேன் அத்தனைக்கும் பகவான் பொறுமையாக ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கார் எனக்கு அந்தந்த நேரத்துக்கு நம்ம நிறைய பக்தர்கள் அவாந்த இது மெஜாரிட்டி குரூப்பு உட்காந்து ஞான பக்தி பண்ணுறவருடைய மெஜாரிட்டி எத்தனை பேர் இருப்பா வெரி ஃப்யூ நல்ல சாத்தியபேதான் சாதயத்தி சாத்தியபேதங்களையெல்லாம் அர்த்தம் வேணுமா அர்த்தம் காமம் வேணுமா காமம் எல்லாம் அதுக்குள்ளே தான் வரும் இந்த நாளுக்குள்ளே தான் போட்டானும் அப்புறம் புண்ணியம் வேணுமா என்னெல்லாம் புண்ணியம் இருக்குது பூக்க பூ கொடுக்கறதுனால புண்ணியம் வருது மாட்டுக்கு புல் கொடுத்தா புண்ணியம் ஏழை ஜனங்களுக்கு சௌரியங்கள் பண்ணி கொடுத்தா புண்ணியம் எத்தனையோ புண்ணியம் பண்ணுறதுக்கு வழியாக இல்லை வள்ளுவர் சொன்னார் ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் கொல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் எவ்வளோ வேணாலும் புண்ணியம் பண்ணணும்னா புண்ணியத்துக்கு புண்ணியம் பண்ணி முடிக்க முடியாது அவ்வளவு புண்ணிய கர்மாக்கள் இருக்கு ஆஹா அத்தனையும் சாதிச்சு கொடுக்குறார் பகவான் ஏன் இப்படி நான் உபாதானாத்துங்கிறார் ஹேத்து சொல்கிறார் எல்லாத்துக்கும் அவர்தான் மூலம் கீதையில் சொன்னார் சொன்னேன் இல்லையா நீ எந்த ஃபார்மில் பூஜை பண்ணாலும் சரி அந்த ஃபார்முக்கு பிளஸ் பண்ணுறது நான் யோ யோ யாம் யாம் தனும் பக்தா श्रद्धया அர்ச்சித்தும் இச்சதி तस्य தஸ்ய அச்சலாம் ஸ்ர்தாம் தாமேவா நீ எந்தெந்த ஃபார்மில் பூஜை பண்ணாலும் அந்தந்த ஃபார்ம் மூலமாக உன்னோட நம்பிக்கைய பக்தியை உறுதிப்படுத்துகிறேன் பலனை கொடுத்து உபாதானாத் சாத்தியமாத்திர சாதகோவா சாத்திய மாற்ற சாதகோவான்னு இன்னொரு மீனிங் சொல்கிறார் சாது சப்தத்துக்கு இப்போ சாதுன்னா என்ன அர்த்தம் நேர்மையாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் சாத்திய பல்வேறு விதமான சாத்தியங்களையெல்லாம் சா நாம் அடையும்படி நமக்கு அருள் புரிபவர் அதற்கு ஆதாரமாக இருப்பதால் அதற்கு ஆதாரமாக இருப்பதால் அப்புறம் அது மாத்திரம் இல்லை சாத்தியமாத்திர சாதகோவா சாத்தியமாத்திர சாதகோவா சாத்னோதி காரியமிதி சாது சம்சித்தௌ இதெல்லாம் நிறைய கிராமர் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த விவருத்திக்காரர் இவர் பேர் தாரக பிரம்மானந்தா நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லின்றிருக்கேன் இவரோட சங்கர பாஷ்யத்துக்கு இவர் கமெண்ட்ரி சப்கமெண்ட்ரி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா இதில் இருக்கிற விஷயத்தை நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிற போது அது தேவைப்படுறது பாருங்க இதுக்கு பாருங்க சாது நாம வியாச்ச்டே நியாயேத்தி நியாயே உச்சித்தே லோக வேத சம்மத்தே அதாவது உச்சிதே உலகத்துலேயும் வேதத்துக்கும் சம்மதமான விஷயத்தில் இருக்கிறதுக்கு பேர் ஷீலமஸ்ஸை இது நியாயவர்த்தி சாது அப்புறம் நியாயவத்தையோ அதிப்பாட்டே நியாயம் உச்சிதம் லோக சம்மதம் விற்தம் சரித்திரமஸ்ஸை இது உலகத்துக்கு மக்கள் லோகம்னா மகான்கள் வேதப்படி வாழ்கிறவங்களுக்கு தான் லோகம்னு பேர் ஊரில் இருக்கிறவனுக்கெலாம் லோகம்னு பேர் இல்லை லோகம் மற்றவன் என்ன தப்பான்னு நினைக்கப்படாதுனா அவன் என்ன சாஸ்திரம் தெரிஞ்சவனா தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனா இப்படி கேட்போம் சாஸ்திரம் படித்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறவனை தான் மனுஷனாக என்ன மனுஷென்மாவை உபயோகப்படுத்துகிறவனாக மதிப்போம் மற்றவனையெல்லாம் மனுஷ ஜென்மாவை உபயோகப்படுத்துகிறவனாக அக்சப்ட் பண்ணிக்க மாட்டோம் மதிப்போம் பாவம் என்ன பண்ணுறது என்ன பிரதிபந்தமோ என்ன பாபமோ இந்த மனுஷென்மாவை சரியாக யூஸ் பண்ணிக்கிற பாக்கியம் கிடைக்கல நம்ம அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் நம்ம அதுக்காக மட்டமாக நினைக்க மாட்டோம் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் நியாய விறத்தகா நியாயப்பிரவருத்தையா இத்தி பாட்டு உச்சிதே கர்மணி பிரவருத்தா நியாயப்பிரவருத்தா எனக்கு என்ன ஷாரீ சொசைட்டி எனக்கு எனக்கு கொடுத்துருக்கோ ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நான் ஒழுங்காக பண்ணுறேன் அது சாதுத்துவம் தாவ தாா தயா இர்த்தினோதி காரியம் எல்லாம் வந்து பாருங்கள் எல்லாம் நிறைய என்னது பாணினி சாதயதி இது சாது சாத்னோதி காரியம் காரியங்களை வெற்றி பெற செய்கிறார்னு அர்த்தம் சாத்திய சாதயதி இது வாது அதையே விளக்கி சொல்கிறார் சாத்திய பேதே சாத்திய பேதானு சாதயதி இது நேர்மையாக நடக்கிறவரெல்லாம் பகவானுடைய ஸ்வரூபம் அப்படி புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் நேர்மையாக நடக்கிறானோ அவனாம் இறைவனுடைய வடிவம் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மாத்திரமில்லை எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் சாத்தியங்களையும் நிறைவேற்றி வைப்பவர் என்பதனால சாது அ சாத்தியமாத்திர சாதகோவா சாத்தியமாத்திர சாதகோவா அதாவது ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றி கொடுக்குறவர் இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனனுக்கு தேரோற்ற வேலையை பண்ணினாரான் அவனுக்கு அந்த காரியத்தை சாதித்து கொடுத்தார் ஆகையினால சாத்தியமாத்திர சாதகோவா ஆஹ் சாத்திய பேதானனை கர்ம பலனை கொடுக்குறாருங்கிற அர்த்தம் உபாதானத்தின் மூலமாக அவதாரத்தில் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஹெல்ப் பண்ணுறது அது சாத்திய மாற்ற சாதகம் ஏதோ ஒரு சாத்தியம் எனக்கு வந்து இந்த இப்போ சொல்கிறாள் நம்ம தாய் கோயில் இருக்குது தாய் மாணவர் அந்த ரத்னாவதிங்கிற லேடிக்கு பகவானே வந்து பிரசவம் பார்த்தார் அப்படின்னு இருக்குது அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து உபகாரம் பண்ணிட்டு போயிடுறார் அப்படி பகவான் ஏதாவது ஒரு நம்ம பார்க்குறோம் திருப்பதி மகாத்மியத்தைலாம் படிக்கிற போது எத்தனையோ பக்தர்களுக்கு அந்த நேரத்துக்கு வந்து உபகாரம் பண்ணிட்டு போகிறார் ஒரு ஃபார்மில் வந்து அதுமாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறார் சாத்திய சாதகோவா இதுக்கு ஃபார்ம் எடுக்கணும் முதல்ல ரெண்டாவது சொன்னோமே சாத்தியபேதான் சாதய தி இத்தி சாது சாதுஹூ போது அது ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியாதவர் ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறவர் அவ நேர்மையாக நடக்கிறவர் ஏன்னா பகவானே நேர்மையாக நடக்கலைன்னா மற்றவன் எப்படி நேர்மையாக நடப்பான் பாரதத்தில் நிறைய இடத்துல வருது குதிரையெல்லாம் விட்டுட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சந்தியாவந்திரம் பண்ண போனான்னு வருது எல்லாருமே சந்தியாந்திரம் போகிறா துரியோதனாதிகள்லேருந்து அத்தனை பேரும் சந்தியாவந்திரம் பண்ணுறதுக்கு போகிறேன் யுத்தத்துக்கு யுத்தத்தை சாயங்காலம் நிறுத்திவிட்டு அப்போ அது இந்த நேரத்தில் அதெல்லாம் செய்கிறார்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கொள்ளலாம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர் பகவானே தர்மத்தை காப்பாற்றுறவரே தர்மத்தை கடைப்பிடிக்கலைன்னா மற்றவங்க எப்படி தர்மத்தை முடியும் யாரெல்லாம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறானோ அவனுடைய வடிவமாக இருப்பவர் பக்தர்களுடைய சாத்தியங்களை எல்லாம் நிறைவேற்றித் தருபவர் அவரவர்களுடைய வினைகளுக்கு ஏற்ப அப்புறம் அடுத்தது என்னதுன்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு தாற்காலிகமாக வந்து அனுகிரகம் செய்பவர் இத்தனை அர்த்தம் இருக்குது சாதுங்கிற சப்தத்துக்கு சத்கர்த்தா சத்கிருத சாது முடிஞ்சது அடுத்தது ஜன்ன்ஹூ ஜனான் சம்ஹாரசமயே அபநுதே அபனயதீதி ஜன்னு ஜஹாதி அவிதுஷா பக்தான் நயத்தீ பரம்பிவா ஜன்னுஹுங்கிற சப்தம் நிறைய வியாக்கியானம் இருக்குது ஜன்னுஹுன்னா ஜன்னு மகரிஷியாக ஜான்னவி கங்கா இருக்கே கங்காவுக்கு க ஜ்னவின்னு பேர் அந்த ஜன்னு மகரிஷியினுடைய காதிலிருந்து வந்ததுனால ஜான்னவின்னு ஒரு பேர் கங்காவுக்கு அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லலை சில புஸ்தகங்கள் அப்படிலாம் இருக்குது இங்கே சங்கராச்சாரிய சொல்கிறார் ஜனான் சம்ஹார சமயே அப்பநுதே அபனயதி இத்தி ஜன்னு எல்லாத்தையும் வாஷ் வைண்டப் பண்ணுறார் ஹோல் கிரியேஷனிய ஆக சம்ஹார சமயே சம்ஹா ஜனான் ஜனான் என்ன என்ன ஜனான்னா ஜனங்களின்னு அர்த்தம் இல்லை ஜனங்களெல்லாம் அந்த ஜன சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்குது இந்த ஜீவனை வந்து ஈஸ்வரன் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஜீவனுக்கு உடம்பை கொடுத்து கொடுத்து தண்டனை இப்போ சுகதுக்கத்தை கொடுத்துன்ட்டு இருக்கலாமே தவிர ஜீவனையே இல்லாமல் பண்ணுற சக்தி ஈஸ்வரனுக்கு கிடையாது ஜீவனை தங்கிட்ட சேர்த்துக்கலாம் சேர்ந்துக்கிட்ட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம விவகாரத்தில் பேசுகிறோம் ஆகா ஜி ஈஸ்வரனும் அனாதி ஜீவனும் அனாதி ஈஸ்வரனும் எதிலிருந்தும் வரலை ஜீவனும் எதிலிருந்தும் வரல ஆக நீங்கள் அடிக்கடி நான் வகுப்பில் சொல்கிறேன் ஞான் வச்சுக்கோங்கோ இறைவன் உயிர்களை படைத்தார் அப்படின்னு சொல்கிறது தப்பு உயிர் இறைவன் இருக்கிற உயிர்களும் எப்பொழுதும் இருக்கின்றன இறைவனும் எப்பொழுதும் இருக்கின்றார் உயிர்கள் பண்ணுகின்ற நல்வினை தீவினைக்கேற்ற பலன்களை கொடுப்பதற்காக உடல்களை கொடுக்கிறாரே தவிர உயிர்களை படைக்கிறார்னு சொல்கிறது சாஸ்திர விரோதம் சாஸ்திரத்துக்கு பொருத்தம் இல்லை நம்மளை என்னதுக்கு படைக்கணும் அனாவசியமாக படைத்து நமக்கு ராகத்வேஷத்தை கொடுத்து அக்ஞானத்தை கொடுத்து இதெல்லாம் தேவையா அப்பேற்பட்ட பகவானை விட்டு வைப்போமா என்ன அப்போது இது எல்லா சாஸ்திரத்துக்கும் சம்மதம் சர்வசாஸ்திரத்துக்கும் சம்மதம் ஜீவன் வந்து சிருஷ்டிக்கப்படாதவன் படைக்கப்படாதவன் நிறைய பேர் இறைவன் உயிர்களை படைத்தார் படைத்தாரும்பா தப்பு சொல்லக்கூடாது உயிர்களுக்கு உடலை படைத்தார் இல்லாட்டி அந்த உயிர்களை படைத்தார்னு சொன்னால் அது நம்ம புரிஞ்சுக்கணும் உயிர்களுக்கு தேவையான உடல்களை இத்தனைக்கு மனசை கூட படைக்க முடியாது சூக்ம சரீரம் கூட ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணுறதில்லை ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா நான் உயிரும் மனசும் இருக்க அது பிரிக்க முடியாது உடம்பு தான் பிரிக்க முடியும் இந்த ஸ்தூல சரீரத்தை தான் பிரிக்க முடியும் பசு பக்ஷி மிருகாதி யோனிஷு புனகா புனா அநேகதா ஜனித்வா ஆக இதெல்லாம் என்ன பண்ணுறதுண்ணா சம்ஹாரம் பண்ணுற போது என்ன பண்ணுறதுண்ணா இதெல்லாம் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தை ஞாபக வச்சுங்க பூத கிராமஸ ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீகத்தை மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இப்போ தினம் முழிக்கிறோம் தூஞ்சோம் பகலில் தூங்குறத தவிர இல்லையா நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறோம் திடீர்னு சம்ஹாரம் அப்புறம் சிருஷ்டி சம்ஹார சிருஷ்டி சிருஷ்டிக்கு சம்ஹாரத்துக்கு நடுப்புறப்போ ஒரு அவஸ்தை இதில் தான் வண்டி ஓடின்ட்டுருக்கு தைரிய ஜாதத்தோடய மகிமை இல்லையா எத்தனை தரம் பிறந்து பிறந்து உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அதனால் சம்ஹார சமயங்கிறார் இந்த உடல்களை எல்லாம் என்ன பண்ணுறாருனா மகா சுனாமி அட் தூக்கினார்னால் ஒரு யார் எனக்கு என்ன அதை பற்றி கவலை அவரோட வேலை அவர் பண்ணுறார் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அவர் சம்ஹாரம் பண்ணுற போது எல்லோரும் வாங்கோம் அப்படின்னா சரின்னு போயிடணும் அப்படியே கொடுத்துடணும் உடம்ப வேறு என்ன பண்ணுறது தைச்சு தச்சு போட்டுருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரே அடியாக எடுத்துப்பார் எடுத்துக்கிறப்ப எடுத்துக்கிட்டோம் ஆ ஜனான் ஜனானுன்னா என்ன அர்த்தம் மக்களுடைய ஜி மக்களையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா இந்த பாருங்க ஹிந்தியில் கூட போட்டிருக்கான் பாருங்கள் சம்ஹார்கே சமய ஜனோம் பிராக்கெட்டில் ஜீவோம்னு போட்டிருக்கான் கா லய யா அப்பன வஹன் கர்த்த ஹாய் போட்டிருக்கானா இல்லையா ஜீவன் போட்டுக்கணும் இல்லையா இல்லை அண்ணா இதுதான் இவ்வளோ தூரம் இங்கே எழுதி வச்சு இங்கே சங்கராச்சாரிய ஜனான்னு மொட்டை எழுதிவிட்டார் சம்பிரதாயம் தெரிஞ்சவர்களுக்கு தான் சொல்ல தெரியும் சம்பிரதாயம் தெரியலன்னா இந்த ஏரியாலாம் சொல்ல வராது உயிர்களை இறைவன் ஒடுக்குகிறார் அப்படின்பா உயிர்களை வந்து தோன்றினா தானே ஒடுங்கிறதுக்கு உயிர்கள் தோன்றுவதும் இல்லை உயிர்கள் ஒடுங்குவதும் இல்லை உள்ளம் வெளிப்படுகிறது உள்ளம் ஒடுங்குகிறது உடல் தோன்றுகிறது வாழ்கிறது மறைகிறது உயிர் தோன்றுவதும் இல்லை உயிர் மறைவதும் இல்லை அதனால தான் கீதையில் முதல்ல சொல்கிற போர்ஷன் எல்லாம் ஜீவனாகவும் எடுத்துப்போம் பிரம்மனாகவும் எடுத்துப்போம் இப்போது நான் கிருஷ்ணர் சொல்கிறார் நான் இல்லாமல் இருந்ததில்லை நீ இல்லாமல் இருந்ததில்லை இவர்கள் எல்லோரும் இல்லாமல் இருந்ததில்லை இந்த உடல்கள் அழிந்த பிறகும் இருக்க மாட்டோம் என்பதும் அதுக்கு என்ன அர்த்தம் நேவாஹம் ஜாத்துநாசம் நம் நேமே ஜனாதிபா நச்சைவ நவிஷியாமா சர்வே வயம்தரம் அப்போ என்ன அர்த்தம் இந்த உடம்பு தோன்றுவதற்கு முன்பும் நீயும் நானும் எல்லோரும் இருந்தோம் இந்த உடம்பு அழிந்த பிறகும் நீயும் நானும் இருக்கத்தான் போகிறோம் எந்த வடிவத்தில் அது அடுத்த பாடம் நான் இப்போ அதெல்லாம் பற்றி பேசலை ஜன்னுகோங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த ஜீவர்களுடைய சரீரத்தையெல்லாம் பிரளய காலத்தில் சம்ஹார சமயத்தில் நீக்கிறார் அபிமானமே போயிடுறது ஒன்றும் வேண்டாம் தூங்குகிற போது இந்த மூளை நல்லா டல்லு ஆனத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போகிற போது நமக்கு வந்து எல்லாம் நம்ம ஐடென்டிட்டிலாம் போயிடுறதே ஐடென்டிட்டிலாம் போடுறது இப்போது நம்மளை வந்து நமக்கு தூக்கமே இல்லாமல் நாலஞ்சு நாள் இருக்கோன்னு தூங்கிறதுக்கே சௌகரியப்படலை எங்கேயா பிளாட்ஃபார்ம் கிடச்சா கூட படுப்போமா மாட்டோமா நமக்கு தூக்கம் முக்கியமாக பிளாட்ஃபார்ம் பார்ப்போமா தூங்கிடுவோம் ஐயோ இன்னைக்கு நம்ம கதி இப்படி ஆயிடுத்து பிளாட்ஃபாரத்தில் என்ன படுத்தா போகிறது பண்ணு பரவாயில்லை நமக்கு தூக்கம் வேணும்னா முழிச்சதுக்கு பிறகு பிளாட்ஃபாரத்தை பற்றி நினச்சிக்கலாம் தூக்கம் தூங்கியானுமே இப்போ இப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா எல்லா இந்த இடத்துல ஜம்ஹ அபநுத்தேன்னா அபனயத்தி அபநுதே அந்த நுங்குறத எடுத்துட்டுருக்கார் இப்படி ஜனான் நு தே அதில் அப்பா உபசர்க்கம் அப்போ உபசரம் ஜனான் நுதே ஜனங்களை ஒடுக்குகிறார் அப்படின்னு நான் அர்த்தம் நம்ம ஐடென்டிட்டி எல்லாம் போயிடுத்து தூங்குற போது நான் சன்னியாசி ஆகுது பிரம்மச்சாரி ஆகுது ஆணாவது பொண்ணாவது ஆசிரமத்தோட ஹெட் ஆகுது ஒன்றும் கிடையாது எல்லாம் தூங்கும் முழித்ததுக்கு பிறகு எல்லா ஐடென்டிட்டியும் வருது அதுதான் சொல்கிறார் ஆஹ ஜன்ஹவே நமஹா சம்ஹார சமயே சம்ஹார சமய என்னன்னு அர்த்தம் அழிக்கும் காலத்தில் அல்லது ஒடுக்கும் காலத்தில் நான் தூக்கத்தை உதாரணமாக சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் மகா பிரளயம் தூங்கிறதுங்கிறது நித்திய பிரளயம் மத்தியான பிரளயம்னா என்ன ஆஃப்டர் ஃபுட்டுன்னு அர்த்தம் ராத்திரி பிரளயம் மத்தியான பிரளயம்னா என்ன பிரகர்ஷேன லீயத்தே இது பிரளய நன்றாக ஒடுங்குதல் அப்படின்னு அர்த்தம் நன்னா விடுங்க அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் பழையபடியாக ஐடென்டிஃபிகேஷன்லாம் வந்தாச்சு நான் யார் எந்த இது எல்லாம் வந்தாச்சு அபிமானா வந்து இப்படி திரும்பி பார்க்குறேன் அஹம் அஹம் அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாம் ஆரம்பிச்சு நான் தான் இந்த கட்சியின் தலைவர் திருக்குறளை திட்டணுமா வேண்டாமா வச்சு எல்லாம் வந்து விட்றது பெரிய ஆச்சரியமாக இருக்குது பாருங்க நம்ம நம்மளை யோசித்து பார்த்தோன்னு நமக்கே நம்ம வெளியில சிரிப்போரும் பண்றது வரணும் அவிதுஷா பக்தான் இதிவா சொல்றார் அவிதுஷா பக்தான் பரம்பதம் நயத்தி ஜகாத்திங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா நயத்தி அழைச்சிட்டு போகிறாருங்கிறார் பிரஜஹாத்தியெல்லாம் படிச்சுருக்கோம் பிரஜஹாத்தி எதா காமான் நம்முடைய ம மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளெல்லாம் ஸ்தித பிர அழிக்கிறான் தூக்கி எறிகிறாங்கிறார் இங்கே ஜஹாத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் நயத்திங்கிறார் இதுதான் ஆதிசங்கரர் இவர் இவர் ஆதிசங்கரரோடய சம்ஸ்கிருத ஜானம் என்னங்கிறத அவர் சங்கராச்சாரியர் கா சும்மா அர்த்தம் எழுதிட்டு போயிடுறார் இந்த கமெண்டேட்டர்ஸ் தான் ஒன்று ஒன்றையும் போட்டு பாருங்க எப்படி இதெல்லாம் வந்து எப்படி இந்த மீனிங் கொண்டு வர்றார் அவர் அப்படிங்கிறத சொல்கிறது இவாதான் என்னப்பா இதுதானா இதுவா பாருங்க ஜனானு நூத்தே அபநூத்தே அபநயத்தி சம்ஹார சமயே இ ஜனசப்தே உபபதே நுங் அபநயனே இத்தியஸ்மாத் கவிபி பருஷோதராதித்வா ஜனசபே நோபா இதெல்லாம் கிராமர் ஆதிசங்கரர் வந்து நான் இதெல்லாம் இந்த கிராமர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்லை இவங்க கமெண்டேட்டர்ஸ் வந்து எழுதுறாங்க இத்த ஆகமஸ்திர அனித்யாத்து ந துக்கு ரூபிப்ரேத்த அக்ஷரவர்ணசாமியா நர்யாத் நம்ஸ்காரம் ஆதிரியேத்த நிருக்கியெல்லாம் சொல்லி இ நைருக்கு நைரு அனுசாரே வா ஜனு நாம அவிதூஷா ஜாதி ஜஹத் முன் பரம் பதம் நயத்து நயத்தை டு பிரத்திய ஜகச்ச நுச்ச பஷோதராஹாரோத்தர लोपहा इति रूपम अभिप्रेत्य, पूर्वोक्त, नैरुक्तोक्ति, निर्वक्ति, லோப்பிப்பேத்த பூவோ நைரு நைருத்தனுசிய ஜாம விதாத்திரே நிற்க ஜாதின அவிதூஷா பரமதாணிர்தோஷர் ப்ராஜாத்விஷா இது வி நான் இது வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்து வச்சபோதே பிரமிப்பாக இருந்தது ம் அவிதுஷான் பரமபத பிராமணேனு அனுகிரகம் பக்தான் நயதி அத்த பக்தசப்தேன பிரம்மவிதா எத பக்தான் நயிதி பரமபதம் சரி இங்கே சரி அவிதுஷா ஜகாத்தி பக்தான் நயத்தி பரம்பதம் இதிவா நான் ஜகாத்திங்கிறதுக்கு நயத்தி சொன்னேன் இல்லையா அந்த அர்த்தம் இங்கே இல்லை அவிதுஷா ஜகாத்தி அஜானிகளை அகற்றுகிறார் பக்தர்களை பரம்பதம் அடையும்படி செய்கிறார் பரமபதத்தை அடையும்படி செய்கிறார் இதை விளக்கி நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் ஆக இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் ஏன்னா அவிதுஷா ஜகாத்தி பக்தான் பரம்பதம் இல்லை அவிதுஷா பக்தான் பரம்பதம் நயத்தி இப்படின்னு எடுத்துக்கலாம் ஜகாத்திங்கிறத அதை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணணும் பரவாயில்லை அது ரெண்டு விதமான அர்த்தங்கள் இங்கே சொல்லப்படுறது அதை தெளிவுபடுத்தி அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி பார்த்தது சத்கர்தே நமஹா சத்கிருத்தாய நமஹா சாதவே நம ஜவே நம ஜவே நமஹால ஒரு வியாக்கியானம் பாக்கி இருக்குது அதாவது ஜஹாதி அவிதுஷா பக்தான் நயதி பரம்பதம் இது வா அப்படின்னு இருக்குது அவிதுஷா பக்தான் பரம்பதம் நயதி வா இல்லாடி அவிதுஷா ஜஹாதி பக்தான் நயத்தி பரம்பதம் கொஞ்சம் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு அடுத்த வகுப்பில் பண்ணுவோம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமம் நமஸ்தனன் சகசிரமூர் சகசிரபாட்சிருபாஹ சகசிராஸ் சகசிரோட்டிணே நமவிந்தனீர் சூமாராஜி